আলহামদুলিল্লাহি নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাউফিরুহু ওয়া নুক্ব minu বিহি ওয়া নাতাওাক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুর URIয়ামসিনা ওয়া মিন সাইয়্যাতি আ'মালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুযিল্লালা ওয়া মান ইউযলিল ফালা হাদিয়ালা ওয়া আশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লা ওয়া আশহাদু আন্না সাইয়্যিদানা ওয়া নাবিয়্যানা মাওলানা মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু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 وَيُظِلُّ اللَّهُ الْعَالَمِينَ وَيَفْعَلُ اللَّهُ مَا يَشَاءُ أَلَمْ تَرَ إِلَى الَّذِينَ بَدَّلُوا نِعْمَتَ اللَّهِ كُفْرًا وَأَحَلُّوا قَوْمَهُمْ دَارَ الْبَوَارِ جَهَنَّمَ يَسْلَوْنَهَا وَبِئْسَ الْقَرَارُ وَجَعَلُوا لِلَّهِ أَنْدَادًا يُرِيدُونَ أَنْ يُضِلُّوا عَنْ سَبِيلِهِ அல்லாத்திருபையால் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வாரமாகருடைய இந்த தொடர்மையான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது சுரை இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா அதுதான் உலகத்திலேயே உறுதியான சொல் அதைவிட உறுதியான சொல் வேற எதுவுமே கிடையாது அல்லாகுவை அந்த கலிமாவை சொல்லி அல்லாகுவை நம்பிக்கை கொண்ட மனிதர்களை உறுதியான வாழ்க்கையாக உலகத்திலும் ஆகிரத்திலும் அல்லாஹாலா வாழச் செய்கின்றான் அப்படியானால் ஈமான் கொள்ளாதவர்கள்லாம் உறுதியற்றவர்கள் நிலையற்றவர்கள் அது உலகத்திலும் ஆகிரத்திலும் அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு கிடையாது என்பதை தெரிவிக்கின்றான் வயுலில் உள்ளாகும் வாலிமீன் அநியாயக்காரர்களை அல்லாஹாலா வழி தவறச் செய்து விடுகின்றான் அநியாயக்காரர்கள் என்பவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் வயசால் உள்ளாகும் ஆயா சரி ஏன் இப்படி சிலரை அல்லாத்தால ஈமான் கொள்ளச் செய்ய வேண்டும் சிலரை நிராகரிப்பவர்களாக ஆக்க வேண்டும் என்றால் அதை பற்றி கேட்கக்கூடாது எல்லாரையுமே ஈமான் கொண்டவர்களாக ஆக்கி இருக்கலாமே எல்லோருமே ஜன்னத்திற்குரியவர்களாக ஆக்கியிருக்கலாமே என்று சில மனிதர்கள் நினைக்கக்கூடும் அப்படி நினைக்கக்கூடாது அல்லாஹ் எதை செய்கின்றானோ அதுதான் சரி என்று நம்ப வேண்டும் வயஃபாயுள்ளாகும் ஆயா அல்லாஹாலா எதை நாடுகின்றானோ அதை செய்கிறவன் அவன் செய்வதுதான் சரி என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் சிலரை சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றான் சிலரை நரகத்திற்கு அனுப்புகின்றான் அதுதான் அவனுடைய செயல் அந்த செயல் சரியானதுதான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் சரிந்த கபர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உறுதிப்படுத்துகின்றது என்பதை வலமாக்கல் சொன்னார்கள் அதற்குரிய பல விளக்கங்கள் முன்னாலே சொல்லப்பட்டன கபரிலே கேள்விகணக்கு உண்டு நன்மை தீமைகளுக்குரிய பரிகாரம் அங்கே கொடுக்கப்படும் பிரதி தரப்படும் என்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டன கபரிலே ஒரு மையத்தை அடக்கப்பட்ட பின்னால் சில காலங்களிலே சில காலம் கழித்து அது மண்ணோடு மண்ணாக மக்கிப்போய் விடுகின்றது நபிமார்களை தவிர சுகதாக்களை தவிர என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனாலும் கபிரிலே அடக்கப்பட்டவுடனே அந்த மையத்திற்கு திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு அல்லாஹாலா அந்த மையத்தினத்திலே கேள்வி கேட்பான் கேள்வி என்பது மிக சாதாரணமான கேள்விதான் மூன்று கேள்விகள் கேட்கப்படும் சென்ற வாரம் விளக்கம் சொன்னோம் மண் ரப்புக்க ஒமா தீனுக்க உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய மார்க்கம் எது இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று ரசூலாய் சொல்லல்லா அலே செல்லம் அவர்களை பற்றி கேட்கப்படும் மூன்றாவது கேள்வி உலகத்திலே ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து வாழ்ந்தவராக இருந்தால் அந்த மூன்று கேள்விகளுக்கும் மிக எளிதாக சரியாக பதில் சொல்லிவிடுவார் பிறகு அவருக்கு அவர் எழுப்பப்படும் காலம் வரைக்கும் அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் என்று நமக்கு தெரியாது அவ்வளவு காலம் வரைக்கும் சுகமாக வாழக்கூடிய சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையே அல்லாஹாலா அங்கேயே தந்து விடுகின்றான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்களுக்கு கடினமான தண்டனை வழங்கப்படும் கபரிலே தண்டனை என்பது பல்வேறு விதமாக இருக்கும் எப்படி நரகத்திற்கு சென்ற பின்னால் நரகத்திலே பல்வேறு விதமான தண்டனைகள் இருக்கின்றனவோ அதுபோன்று கபரிலேயும் சில பேருக்கு நெருப்பினுடைய தண்டனை கொடுக்கப்படும் சில பேருக்கு மலக்குகள் அவர்களை அடித்தே தண்டனை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் சிலருக்கு பாம்பு தேள் போன்ற கடினமான விஷயமுள்ள ஜந்துக்கள் அவர் மீது சாட்டப்பட்டு அது கடித்து அவருக்கு வேதனை செய்து கொண்டே இருக்கும் என்றெல்லாம் பல்வேறு விதமான ஹதீசுகள் வருகின்றன அவரவருடைய செயல்களுக்கு தக்கவாறு பாவங்களுக்கு தக்கவாறு அந்த தண்டனைகள் தரப்படுகின்றன என்பது அதனுடைய விளக்கமாகும் அவருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது அது நீண்ட நெடிய வாழ்க்கை மிக நீண்ட நாள் அங்கே தங்கி இருக்க வேண்டும் நீண்ட காலம் தங்கி இருக்க வேண்டும் உலகத்திலே தங்கி இருப்பதும் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் அறுபது எழுபது வயசு அவ்வளோதான் அதேமாரி தாயுடைய வயிற்றிலே தங்கி இருப்பதும் கொஞ்ச காலம்தான் அதற்கு முன்னால் ஆலமு அருவாகு என்ற அந்த இடத்திலே இருந்ததும் கொஞ்ச காலம்தான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் ஐயாயிரம் இருக்கலாம் ஆனால் கபரிலே தங்கி இருக்கக்கூடிய கால அளவு எவ்வளோ என்று தெரியாது அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாகவும் இருக்கலாம் ஏனால் ஆதம் அலே இஸ்வருடைய காலத்திலே அடக்கப்பட்ட ஒருவர் இன்றும் கபருடைய வாழ்க்கையில் இருக்கின்றார் பல ஆயிரம் இதுபோன்று நாம் இப்பொழுது அடக்கப்படுகின்றோம் கபர் என்றால் நமக்கு பின்னால் நாம் எப்பொழுது எழுப்பப்படுவோமோ அதுவரைக்கும் கபருடைய வாழ்க்கை உண்டு அதனால் கபருடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை உள்ள மனிதன் தன்னை சரியான மனிதராக இந்த உலகத்திலே மாற்றி தீமைகள் செய்ய மாட்டார் பாவங்கள் செய்ய மாட்டார் குற்றங்கள் செய்ய மாட்டார் அல்லாகவே அஞ்சி நடுங்கக்கூடியவராக இருப்பார் ரசூல்லாய் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் இதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள் எத்தனையோ சம்பவங்கள் சொல்லப்பட்டு ஒரு ஹதீஸ் ஒரு நீளமான ஹதீஸ் சொல்லப்படுகின்றது பர்ரா இவன் ஆசிப் ரூ அல்லாஹாயா என்ற ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் ஒரு ஜனாசா ஏற்பட்டது அந்த ஜனாசாவுடன் ரசூல்லாய் சல்லா அலுவலம் சென்றார்கள் நாங்களும் உடன் சென்றோம் அது ஒரு அன்சாரி சஹாபியினுடைய ஜனாசா கபர் இன்னும் தோண்டப்படவில்லை ஜனாசா கொண்டு போகப்பட்டுவிட்டது கபர் இன்னும் தோண்டப்படவில்லை இப்போ கபர் தோண்டுவதை எதிர்பார்த்து கொண்டு எல்லோரும் உட்கார்ந்திருந்தார்கள் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் நவி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் அவருடைய கையிலே ஒரு அசா ஒரு குச்சி இருந்த ஒரு தடி இருந்தது கைத்தடி அதில் அந்த தரையில் உள்ள மண்ணை அப்படியே கிளறி கோடு போட்டு கொண்டு அந்த தடியின் மூலமாக அதாவது பலமான சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் கோடு போட்டுக்கொண்டால் கோடு போடுறதுங்கிறது கபருக்கு போனவங்க அப்படி கோடு போடுறது கைத்தடி இருந்தால் சுண்ணத்து அப்படின்னு அர்த்தம் அல்ல ரசுல்லா செஞ்சதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிற அர்த்தமல்ல அந்த இடத்துல ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் பலமான சிந்தனையில் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் நாங்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்திருந்தோம் எப்படி என்று சொன்னால் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தோம் ஒரு மனிதனுடைய தலையிலே ஒரு குருவி உட்கார்ந்திருக்கின்றது அது பறந்து விடாமல் இருக்க கூ இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர் எப்படி அமைதியாக இருப்பாரோ ஆடாமல் அசையாமல் இருப்பாரோ அதுபோன்று நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் என்றும் அந்த உதாரணத்தை சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்தில் ரசூல்லா அலி சொல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் கபருடைய அதாபை தண்டனையை விட்டும் வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரெண்டு தடவை அல்லது மூன்று தடவை சொன்னார்கள் சொல்லிவிட்டு சில விஷயங்களை சொன்னார்கள் ஒரு மோமியான மனிதன் தன்னுடைய உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்ட நேரத்தில் ஆகிரத்தின் பக்கம் பயணப்படக்கூடிய நேரத்தில் அதாவது சக்கராத்துடைய நிலையில் இருக்கின்றார் ஆகிரத்திற்கு பயணமாக போகின்றார் துனியாவுடைய பயணம் முடிஞ்சிடுச்சு இந்த நிலையில் அவரிடத்தில் சில மலக்குகள் வருகின்றார்கள் மூமி நான மனிதனாக இருந்தால் அவருடைய நிலையை பற்றி சொல்லுகின்றார்கள் சில மலக்குகள் அவரிடத்தில் வருகின்றார்கள் அவர்கள் மிக அழகான முகங்கள் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அழகான முகம் உடையவர்கள் அழகுடையவர்கள் அவர்கள் அவருடைய முகம் பிரகாசிக்கின்ற சூரியனை போன்று இருக்கின்றது அவர்களுடன் கஃபன் துணிகளை கொண்டு வருகின்றார்கள் சில வாசனை திரவியங்களையும் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வருகின்றார்கள் நிறைய வழக்குகள் ஏராளமான விளக்குகள் வருகின்றார்கள் அந்த சக்ராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர் படுத்திருக்கும் பொழுது ஒரு தரையிலோ கட்டிலோ படுத்திருக்கின்றார் அவருடைய ரெண்டு பக்கத்திலும் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அந்த வழக்குகள் வரிசையாக நிற்கின்றார்கள் எவ்வளோ எவ்வளோ தூரம் எவ்வளோ மனிதர்கள் எவ்வளோ வழக்குகள் அவருடைய பார்வை எட்டும் அளவுக்கு வழக்குகள் நிற்கின்றார்கள் அப்போது ஆயிரக்கணக்கான வழக்குகள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க கடைசியாக உயிர் எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் மலக்குள் மௌத்து வருகின்றார் மலக்குள் மவுத்து வருகின்றார் அவருடைய தலையின் பக்கம் தலை வந்து நின்று கொண்டு மலக்குள் மௌத் சொல்லுகின்றார் ஐயத்துகன் அப் சுப்யிபா மௌல் ஆகியோர் என்பான் இனிமையான உயிரே அழகான உயிரே அல்லாஹுடைய மகசிரத் மன்னிப்பின் பக்கமும் திரு பொருத்தத்தின் பக்கமும் நீ வெளிப்பட்டு வருவாயாக என்று அந்த உயிரை கூப்பிடுகின்றார் ஒரு தோல் பையிலே தண்ணீர் இருக்கின்றது அந்த தண்ணீர் அதனுடைய தோல் பையில் ஒரு வாய் இருக்கின்றது அந்த வாயின் வழியாக தண்ணீரை ஊற்றினால் அதற்க தோல் பையை கழுத்தினால் தண்ணீர் எப்படி லேசாக வருமோ சிரமம் இல்லாமல் கெட்டியான பொருளாக இருந்தால் உள்ளே ஒரு பைக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அதை போட்டு சுரண்டி எடுக்கணும் இல்லையா ஒரு குச்சியை போட்டு அல்லது அகப்பையை போட்டு கரண்டியை போட்டு ஸ்பூனை எடுத்து போ தண்ணிக்கு அப்படி தேவையில்லையே ஸ்பூன் போட்டு எடுக்கணுமா தண்ணி அப்படி கழுத்தினா தானாக உத்திரும் செல்ல உதாரணம் சொல்லுங்கள் தோல் பையிலிருந்து தண்ணீர் சொட்டுவதை போன்று அவருடைய உயிர் உடலை விட்டு வெளியே வருகின்றது லேசாக வருகின்றது அப்படிங்கிறதுக்கான சொல்கிறேன் இன்னொரு ஹீசர் எப்படி சொல்லுகின்றார்கள் குழைக்கப்பட்ட மாவில் மாட்டி கொண்டிருக்கக்கூடிய முடியை போன்று மூமி நான மனிதனுடைய உயிர் உடலை விட்டு லேசாக வெளியாகின்றது என்று மாவு குழைச்சி வச்சிருக்கிறாங்க ரொட்டி போடுறதுக்கு அதில் ஒரு முடி மாட்டிக்கிச்சு தெரியுது அந்த முடி எடுக்கிறதா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுங்க நம்ம லேசு அப்படி எடுத்தால் வந்தது அது போல அவருடைய உயிர் வெளியே வந்து விடுது என்று சொன்னார் வேறொரு ஹதீசில் இந்த ஹதீசில் தோல் பையிலிருந்து தண்ணீர் சொட்டுவதை போன்று அவருடைய உயிர் மிக எளிதாக வெளியே வந்துவிடுதுஹா அந்த உயிரை அந்த மலக்குள் முத் கையிலே எடுக்கின்றார் அவர் கையிலே அவருடைய கையிலே அந்த உயிர் கொண்டு வரப்பட்டவன் எடுக்கப்பட்டவுடனேயே கொஞ்ச நேரம் கூட ஒரு கண்ணிமைக்கூடிய நேரம் கூட அவருடைய கையிலே அந்த உயிர் இருப்பதில்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் அதனை ஒருவருக்கொருவர் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் அவர்களோடு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலிருந்து வந்த கஃன் துணி அந்த துணியிலே அந்த உயிரை வைத்து சுற்றுகிறார்கள் அதன் சொர்க்கத்தினுடைய அந்த வாசனை திரவியங்களை எல்லாம் தெளிக்கிறார்கள் அந்த உயிரிலிருந்து அந்த உயிரிலிருந்து ரொம்ப அழகான வாசனை வருகின்றது காத்தியப இனிமையான வருகிறது எப்படி சொல்றாங்க பூமியிலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய கஸ்தூரி வாசனையை விட மிக அழகான வாசனை அந்த உயிரிலிருந்து வருகின்றது மலக்குகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ராயல் அலை இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து மலக்குள்முகத்தோடு சேர்ந்து அந்த உயிரை வானுலகத்திற்கு கொண்டு செல்லுகின்றார்கள் அதாவது அல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லுகிறார்கள் அப்படி வானுலகத்திற்கு கொண்டு போகும் இடையிலே ஆங்காங்கே மலக்குகளுடைய கூட்டங்கள் ஏராளமாக நிற்கின்றார்கள் அந்த மலக்குகளெல்லாம் கேட்கின்றார்கள் மா ஹாதர் ரோஹத்தையின் யார் இந்த ரோஹ அழகான மனமுடைய இந்த ரூஹ் யாருடையது என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அந்த மலக்குகள் சொல்லுகிறார்கள் ஃபுல்லான பண்ணும் இன்னாருடைய மகன் இன்னார் என் பேரும் எங்கள் பேர் சேர்த்து சொல்லுவாங்க அதான் பேர் அழகான பேராக வைக்கணும் அல்லா பீச்ச அப்படின்லாம் வச்சா நல்ல பேர் இல்லைன்னு சொன்னால் அந்த பேரே ஒரு மாதிரி இருக்கும் சொல்கிறதுக்கு கேட்கும்போது இனிமையாக இருக்காது நல்ல பேர் வைக்கணும் இன்னாருடைய மகன் இன்னார் என்னுடைய பேர் என்னுடைய தாப்பனாருடைய பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க வைத்த அழகான பெயரை சொல்லுகிறார்கள் அவர்கள் இப்படியே ஏழு வானங்களை கடந்து அல்லாஹத்துடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லுகின்றார்கள் வானத்திற்கு முதலாவது போறாங்க வானத்துடைய கதவை தட்டுகிறார்கள் யாருன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி இன்னும் மனிதனுடைய ரூஹ் வந்திருக்குது கொண்டு வரப்பட்டிருக்குது அப்போ அந்த வழக்குகள்லெல்லாம் அந்த கதவை திறந்து விடுகின்றார்கள் அவர்களுக்கு அந்த ரூகுக்காக வேண்டி வாழ்த்து கூறுகிறார்கள் ஏன்னா அந்த ரூகை இங்கிருந்து கொண்டு போகக்கூடிய மலக்குகள் புகழ்ந்து உரைக்கின்றார்கள் வாழ்த்து வாழ்த்துறை சொல்லிக்கொண்டே போகின்றார்கள் அதனால் அந்த மலக்குகளும் அந்த உயிருக்கு வாழ்த்துறை வழங்குகின்றார்கள் கடைசியாக அல்லாஹத்தாலாவுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது அப்பொழுது அல்லாஹாலா பரிசீலனை செய்து இந்த மனிதன் நல்லவராக உலகத்திலே வாழ்ந்தார் ஆகவே என்னை நம்பிக்கை கொண்டு நல்லவராக வாழ்ந்தார் இவருடைய பெயரை என்ற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கத்திலே பதிவு செய்து விட்டு ரோஹை அங்கே அனுப்பிவிடுங்கள் ஆலமுல் பல்சகன் அந்த கபருடைய உலகத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று அல்லாஹல்ல சொல்லுகின்றனர் அதிலே அதே மாதிரி பதிவு செய்யப்பட்டு விட்ட பின்னால் அந்த ரோஹ் கபருக்கு அனுப்பப்பட்டு விடுகின்றது இதெல்லாம் இந்த ஜனாசா இங்கே இருக்கு அப்புறம் எல்லா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தஜிஹீஸ் அதுக்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கடைசியில் தொழ வச்சு கபரில் அடக்கிட்டு மக்கள்லாம் வரும்போது அந்த ரூகு திரும்பி அங்கே வந்து அந்த ரூஹ் வந்து இந்த உடலிலே கொடுக்கப்படுகின்றது திரும்ப அப்போ அல்லாஹால சொல்லுவோம் அதாவது இவருடைய உயிரை திரும்ப பூமிக்கு நீங்கள் அவருடைய கபருக்கு அனுப்பிவிடுங்கள் அதாவது கபருக்கே அனுப்பிவிடுங்கள்னா ஆலமுல் பர்சக் என்று ஒரு உலகம் அதற்கு அனுப்பிவிடுங்கள் ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து தான் அந்த உலகத்திலிருந்து தான் அந்த பூமியிலிருந்து தான் இந்த மனிதர்களை நான் படைத்தேன் அவர் அந்த மண்ணின் மண்ணின் பக்கமே அவர்களை நான் திருப்பி அனுப்புவேன் இன்னொரு தடவை அந்த மண்ணிலிருந்தே அவர்களை நான் எழுப்புவேன் ஆகவே அங்கேயே அனுப்பிவிடும் என்று அல்லாஹத்தல்ல சொல்லுகிறேன் அந்த ரோஹ திரும்ப அனுப்பப்படுகின்றது அதனுடைய உடலுக்கு வருகின்றது உடலுக்கு உயிர் வந்தவுடனே ரெண்டு மலக்குகள் வருகின்றார்கள் இதெல்லாம் ரசூல்லா இல்லாசா அந்த கபரில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்கிறாங்க எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க ஜனங்கள்லாம் ஜாபாக்கெல்லாம் மலக்கான் பயனிசானி ரெண்டு மலக்குகள் வருகின்றார்கள் அந்த ரெண்டு பேரும் இவரை தூக்கி உட்கார வைக்கின்றார்கள் அந்த ரெண்டு பேரும் இவரிடத்தில் கேட்கிறார்கள் மண் ரூக உன்னுடைய ரப்பயார் அப்படின்னு கேட்குறாங்க பையக்கோல் இவர் மூமின் இல்லை சரியான மூமின் அதனால பையக்கோல் ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு அல்லாஹ் கேள்வி ரெண்டே வார்த்தை பதிலும் ரெண்டே வார்த்தை முடிஞ்சு போச்சு பையக்கோலா நிலகுமா தீனு க உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க பையக்கோல் தீனி அல் என்னுடைய தீன் இஸ்லாம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு விளக்கம்லாம் இல்லை அவ்வளோதான் தீன் இஸ்லாம் ஆனால் இந்த உலகத்தில் விளக்கப்படி வாழ்ந்துட்டார் அல்லாஹ் என்ன சொன்னானோ அல்லாஹ் ரப்ப அல்லாஹவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு ரசூல் சல்லா அலை நபியாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்ததின் காரணமாக கேள்வி கொஞ்சோன்னு பதிலும் கொஞ்சம் முடிஞ்சு போய் தீனுல் இஸ்லாம் அதே இஸ்லாத்தின்படி வாழ்ந்தார் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி வாழ்ந்தார் இஸ்லா எதை செய்ய வேண்டும் என்று சொன்னதோ அதை செய்தார் இஸ்லாம் எதை செய்யக்கூடாது என்று சொன்னதோ அதை செய்யாமல் விட்டுவிட்டார் உடனே பதிலும் முடிஞ்சு போய்ச்சு மகாதர் ரஜுல் உள்ளதிக்கும் உங்களிடத்திலே அனுப்பப்பட்ட இந்த மனிதரை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு கேட்கிறாங்க யார் இந்த மனிதர் அப்படின்னு அப்ப அவர் சொல்லுகின்றார் இவர் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா அலிவான உமா அரை பற்றி நீ என்ன தெரிந்திருக்கின்றாய் என்ன விளங்கி வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க கராத் கிதாப் அல்லாஹ் இப்பி இப்ப சந்தூ அல்லாவுடைய வேதத்தை நான் ஓதினேன் படித்தேன் அதை ஈமான் கொண்டேன் அதை நான் நம்பிக்கை கொண்டேன் நான் உண்மைப்படுத்தினேன் அப்படின்னு இவர் சொல்றார் உடனே வானத்திலிருந்து ஒரு அசரை சப்தம் கேட்கின்றது என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் அவருக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பை விரித்துக் கொடுங்கள் பாபம் எனல் ஜன்னா சொர்க்கத்தில் இருந்து ஒரு வாசலை இவருக்கு திறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சத்தம் வருது உடனே அவருக்கு சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல் திறக்கப்படுகின்றது இவர் இருக்கக்கூடிய அந்த இடம் சொர்க்கமாகவே மாறிவிடுகின்றோம் சொர்க்கத்தை போன்று ஆக்கி விடுகின்றோம் சொர்க்கம் அல்ல சொர்க்கத்தினுடைய அந்த இனிமையான நிலையை இவர் அடைகின்றார் பெறுகின்றார் அதிலிருந்து இனிமையான காற்று வருகின்றது அனிமையான இனிமையான நறுமணம் வருகின்றது அவருடைய கபர் அந்த அவர் அழக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கபர் சஹூஃபி கபரிகி மத்த பசரிகி அவருடைய பார்வை எட்டும் அளவுக்கு அந்த கபூர் அவருக்கு விசாலமாக்கப்படுகின்றது இங்கிருந்து எவ்வளோ தூரம் பார்க்க எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இந்த உலகத்தில் வெட்ட வெளியாக இருந்தால் மைதானமாக இருந்தால் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மனிதர் ஒரு இடத்துல நின்று பார்க்குறாரு எவ்வளோ தூரம் தெரியும் ஒரு பத்து கிலோமீட்டர் தெரியும் அப்படின்னு வச்சுங்க தெரியும் பொருளெலாம் என்னென்னு தெரியாது இருந்தாலும் எல்லை தெரியும் அங்கே மரம் இருக்குது அளவு இருக்குது வேறு ஏதாச்சும் என்று தெரியும் அதை விட கூர்மையான பார்வையாகத்தான் அங்கே இருக்க முடியும் அதனால் எவ்வளோ தூரம் பார்வையிட்டுகின்றது அந்த அளவுக்கு அவருடைய தபர் விசாலமாக்கப்படும் அப்போது அந்த மலக்கால் ரெண்டு பேரும் போயிடுறாங்க இவருக்கு அவ்வளோ பெரிய விசாலமான இடம் கொடுக்கப்படுது சொர்க்கத்தினுடைய இனிமையான நிலையெல்லாம் ஏற்படுது ரஜுரன் அப்போது ஒரு ஆள் வர்றாரு அந்த மூமி மனிதர் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார் ஆசனல் வஜித் ஹுஸ்னிய கைய பொ ரொம்ப அழகான முகம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கு இனிமையான அழகான உடை இனிமையான நறுமணம் இதெல்லாம் உள்ள ஒரு மனிதர் வருகின்றார் அபுஷிர் பில்லதி யசுர்ரு ஹாதா யோமு கல்லதி குன் அந்த உருவம் சொல்லுகின்ற அந்த மனிதர் சொல்லுகின்றார் நீ நற்செய்தியை பெற்றுக்கொள்வாயாக இதுதான் நீ வாக்களிக்கப்பட்ட நாள் இந்த வாழ் வரும்னு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு முதல்ல அந்த நாள் இதுதான் அப்படின்னு அவர் இந்த மையத்திட்ட சொல்கிறார் இறந்து இறந்து போன அந்த மனிதர் எடுத்துகிட்டு மூமி நான் எடுத்து சொல்கிறார் அவர் கேட்குற இந்த மனிதர் கேட்குறார் மன்னனு நீ யாருப்பா இப்போ வஜுகுக்கள் வஜு உன்னுடைய முகமே ஒரு முகம்தான்ப்பா ரொம்ப அழகாக இருக்க அழகான முகமாக இருக்க எதுவுமே தேவையில்லை உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த உருவம் சொல்லுகின்றது அன அமலுக்கசாலி நீ உலகத்தில் இருக்கும்போது செய்தாயே அந்த நல்ல செயல்கள் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சம அமலசாலி நல்ல செயல்கள் அந்த நல்ல செயல்கள் அழகான முகமுள்ள உ உருவமுள்ள வடிவமுள்ள ஒரு உருவமாகவும் நல்ல அழகான உடைகள் உடையதாகவும் இனிமையான வாடைகளை கொண்டதாகவும் அந்த உருவம் அங்கே வந்து அப்போ பார்த்த உடனே இந்த இவருக்கு கபரில் அடக்கப்பட்டாரில்ல அது மூமின் இவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னு கேட்டால் இவ்வளோ அழகான இனிமையான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்குது கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல நம்ம வீட்டில் போய் மனைவி மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துடலாமே இந்த இதை அப்படின்னு நினைக்கிறார போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரப் விஸ்ஸா ரப்யாக்கை விஸ்ஸா யாரெல்லாம் தியாமத்தினாலே உன் உடனே நீ ஏற்படுத்துவாயாக ஏற்படுத்துவாயாக நான் என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய பொருள் என்னுடைய மனைவி மக்கள் சென்று இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் இது மூமிநாத மனிதனுக்கு கபரில் ஏற்படக்கூடிய நிலை நீ எப்போ சொல்றாங்க அதுக்காக நீங்கள் ரசூல்லாய் சிலதாஸ்லாம் கபரில் ஒரு அன்சாரி சஹாபியை அடக்க போயிருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார் குழி தோண்டப்பட்டு கொண்டு இருக்கின்றவர் அடுத்து சொல்லுகின்றார்கள் இன்ன இன்னா அப்துல் காஃபிர ஒரு காபிரான அடியான் இறக் இறந்துவிட்டால் அதாவது இறக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டால் துணியாவுடைய வேலை முடிஞ்சிருச்சு ஆஹிரத்துடைய நேரம் வந்துருச்சு என்று இருந்தால் நசல இலகி மினஸ்தமாய் மலா மலாக்கத்தின் சூதுல் உஜூஹு ரொம்ப கடினமான கருப்பான முகங்களை கொண்ட மலக்குகள் வருகின்றார்கள் அவருக்கு வெள்ளையான முகம் அழகான முகம் உடைய அதுக்கு மாற்றம் ஆற்றமாகும் அவர்களிடத்தில் ஒரு துர்வாடை உள்ள பொருள்கள் அவரிடத்தில் இருக்கின்றன நரகத்திலிருந்து தயார் செய்யப்பட்ட உடைகள் அவரிடத்தில் இருக்கின்றன அந்த மலக்குகள் இவருடைய பார்வை எட்டும் அளவுக்கு ரெண்டு வரிசையாக இரண்டு பக்கமும் வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள் பிறகு கடைசியாக மலக்குள் நோக்கு வருகின்றார் தலை மாட்டிலே வந்து நின்று கொண்டு சொல்லுகின்ற ஐயத்துஹன் ஹபீசா ே அல்லாவுடைய தண்டனையின் பக்கம் கோபத்தின் பக்கம் வருவாயாக என்று சொல்லுகிறார் அது பயப்படுகின்றது அந்த உயிர் உள்ளே இருந்து வெளியே வர மறுக்கின்றது அதை ரொம்ப வலுவாக க அதை கழற்றி எடுக்கின்றார் தானாக அது வர்றதில்ல முதல் உயிரை போல் அதை கழற்றி எடுக்கின்றார் கமா என் சுஃபூது மின சூஃபில் மலோல் இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறாங்க நனைக்கப்பட்ட பஞ்சு நனைக்க பஞ்சு அதை தண்ணியை போட்டு நினச்சாச்சு அந்த பஞ்சுக்குள்ளே ஒரு கம்பியை விட்டார் அந்த கம்பி அப்படின்னு சொன்னால் அதனுடைய நுனி கூர்மையாக இருக்கின்றது அதனுடைய நுனி கூர்மையாக இருக்கின்றது பஞ்சுக்குள்ள அந்த கம்பியை விட்டுட்டு திரும்ப இழுத்தா அந்த நுனியில் பஞ்சுகள்லாம் சேர்ந்து வேண்டுகிட்டு எல்லாம் பிஞ்சுக்கிட்டு வரும் இல்லையா கூர்மையான வளைந்த கூர்மையாக உள்ள ஒரு கம்பியை நனைக்கப்பட்ட பஞ்சிலே உள்ளே விட்டு இழுப்பதை போன்று அந்த உயிரை வம்பாக பிடிச்சி இழுக்கிறார் அப்படித்தான் எடுக்க முடியும் அது வரமாட்டேங்குது அங்கெங்கேயும் போய் ஓடி ஒளி பிடித்து எடுக்கின்றார் வம்பாக எடுக்கின்றார் அந்த நேரத்தில் கடுமையான கஷ்டமாக இருக்குது எவ்வளோ கடுமையான கஷ்டம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு மூமின்களுக்கும் உண்டு ஆனால் மூமீன்களுக்கு வந்து முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் தெரிஞ்ச விஷயம் அல்லாஹால ஒவ்வொரு மனிதருக்கும் மூமீனாக இருந்தாலும் சரி மூமின் அல்லாதவராக இருந்தாலும் சரி அவருடைய ரூஹு வாங்கப்படக்கூடிய நேரத்தில் அவர் எந்த இடத்துல போய் தங்கப் போகிறாரோ அந்த இடம் காட்டப்படாமல் அவருடைய உயிர் வாங்கப்படுவது கிடையாது நல்லவராக இருந்தால் சொர்க்கம் காட்டப்படும் சொர்க்கத்தினுடைய இனிமையான காட்சிகள் காட்டப்படும் கெட்டவராக இருந்தால் நரகம் காட்டப்படும் நரகத்தினுடைய தண்டனைகள் காட்டப்படும் இப்போ உயிர் போகக்கூடிய நேரத்தில் நல்லவராக இருந்தால் சொர்க்கத்தினுடைய அந்த காட்சிகள் இனிமையான காட்சிகளை பார்க்கக்கூடிய இவர் இவர் ரூஹு வாங்கப்போடும் கஷ்டம் அவருக்கு தெரியாது அவ்வளோதான் கஷ்டம் எல்லாத்துக்கும் உண்டு வயில் சக் வயலில் மௌத்தி சக்கர ல சக்கராத்தின் என்று சொன்னார்கள் மௌத்துக்கு சக்கராத்து உண்டு சக்ரத்துல் மௌ மௌத்துடைய சக்ர்தக்கரத்னாவே கஷ்டம் கஷ்டம் அது வருவது நிச்சயமாக வந்து விட்டது அதில் எந்த சந்தேகமும் இல்லை மூமினா இருந்தாலும் சரி காஃபிரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சக்கராத்துடைய கஷ்டம் உண்டு ஆனால் மூமினுக்கு தெரியாது என்கேட்டால் அவர் வேற ஒரு எண்ணத்திலே ஈடுபட்டு நினைவிலே ஈடுபட்டு அதனால அவருக்கு தெரியவில்லை இவருக்கு இங்க உடல் நிலையிலே அதாபு ஏற்படுகின்றது உயிரை கலட்டி எடுக்கிறாங்க அதே நேரத்தில் நரகத்திலேயே காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அது ஒரு வேதனை இது ஒரு வேதனை அதனால் வேதனை கடுமையாக இருக்கின்றது என்று வேறொரு ஹதீஸ்ரூசல்லும் சொல்லுகின்றார் இப்போ அந்த ரூகை கழற்றி எடுக்கின்றார் அது வெளியே வந்த உடனேயே அருகில் இருக்கக்கூடிய அந்த மலக்குகளுடைய கூட்டத்தினர் அதை தங்களிடத்தில் வாங்கி கொண்டு அந்த நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கஃன் அதிலே அதனை வைத்து சுற்றுகின்றார்கள் அது கடினமான துர்வாடையுடையதாக இருக்கின்றது கடினமான நாற்றமுடையதாக இருக்கின்றது உலகத்திலே அப்படி ஒரு நாற்றத்தை யாருமே பார்த்துருக்க முடியாது அவ்வளோ கடுமையான நாட்டம் உன்னே அதை எடுத்துக்கொண்டு மலக்குகள் எல்லாம் ஜிபி அலிஸ்லா மிஸ்ரா அலி இஸ்லாம் அவர்களோடு வானுலகத்திற்கு செல்லுகின்றார்கள் வழியில் உள்ள மலக்குகள் எல்லாம் இது யாருடைய ரூபம் இவ்வளவு நாற்றமுடையதாக இருக்கின்றது என்று அந்த மலக்குகள் கேட்கின்றார்கள் இன்னாருடைய மகன் இன்னாருடைய ரோஹ் என்பதாக சொல்லப்படுகின்றது பிறகு வானத்திற்கு கொண்டு செல்வால் வானத்துடைய கதவு தட்டப்படுகின்றது அவர்கள் அதே மாதிரி அந்த மனிதருக்கு மனிதரை சபிக்கின்றார்கள் அந்த ரோஹை சபிக்கின்றார்கள் அல்லாஹாலாவுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு கிடையாது வானத்து கதவை தட்டுகின்றார்கள் இது கெட்ட ரூஹ காஃபினுடைய ரூஹ் அல்லாஹாவை மறுத்தவனுடைய உயிர் ஆகவே இவனுக்கு இந்த கதவு திறக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றான் கதவு திறக்கப்பட மாட்டாது லா தகலவும் அவருக்கு கதவு திறக்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு அதாவது அல்லாஹுடைய சன்னிதானத்தில் கொண்டு செல்லப்படுவதற்கு கதவு திறக்கப்படுவதில்லை பிறகு அல்லாஹாலா சொல்லுகின்றான் அந்த ரூஹை தூக்கி வீசி அல்லாவிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது ஆனால் அல்லாஹ் அதை தூக்கி வீசி விடுங்கள் என்பதாக சொல்லுகின்றான் அல்லாஹல்ல ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான் அந்த ஆயத்தை ரசூ காட்டினார்கள் கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்பட மாட்டாது ஊசியினுடைய துவாரத்திலே ஒட்டகம் நுழையும் வரைக்கும் அவர்கள் சொர்க்கம் போகவும் முடியாது அதாவது சொர்க்கத்து போக முடியாதுன்னு அர்த்தம் ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழைய போறதும் இல்லை போக போறதும் அடித்தளத்தில் என்ற பகுதியிலே இவருடைய பெயரை பதிவு செய்து விடுங்கள் பூமியினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பிறகு வானுலகத்திலிருந்து முதல்ல அந்த மூமிநாத மனிதனுடைய ரோஹம் அப்படி தீர்ப்பு செய்யப்பட்ட பின்னால் அந்த ரோகை மரியாதையாக கொண்டு வந்து கபரில் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க இந்த ரோஹ வானத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு விடுகின்றது அதன் கபரை நோக்கி தூக்கி வீசப்பட்டு மேலே இருந்து ரொம்ப உயரத்திலிருந்து ஒரு மனிதன் கீழே தூக்கி வீசப்பட்டால் கீழே மேலேருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கு அது மாதிரி இது வா கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரம் வானம் என்பது அங்கிருந்து அந்த ரோஹ வீசப்பட்டு விடுகின்றது அது அடித்து மோதி மிகப்பெரிய சிரபத்தோடு வந்து தன்னுடைய கபருக்கு சேருகின்றது அல்லாஹால சொல்லுகின்றான் ரசூல்லாஸ்மா அப்பொழுது ஒரு இன்னொரு ஆயத்தை சொல்லி காட்டுகின்ற குரான் உள்ள ஆயச்சு ஒமயூஸ்ரீக்கு பில்லாஹி எவர் ஒருவோ அல்லாஹுக்கு இணை வைக்கின்றாரோ பக்க அன்னமா ஹர்ரமினஸ்மா இ அவர் வானத்திலிருந்து தலைகீழாக வந்து விழுந்தவரை போன்று அடித்து விழுந்தவரை போன்றவராவார் அடித்து கீழே வந்து விழுந்த அவரை பறவைகள் எல்லாம் அவரை குதறி சாப்பிடுகின்றன பறவைகள் எல்லாம் மேலேருந்து ஒரு ஆள் உளுந்தான் செத்து போனான் பறவைகள்லாம் அவனை கொத்தி சாப்பிடுது அதை போல என்று அல்லாஹத்தால் சொல்லுகின்றான் அவு தஹ்வி பிஹிர் ரேஹ்பி மக்கானின் சஹைக் அல்லது கீழே விழுந்த அந்த மனிதனை ஒரு கடுமையான காற்று வந்து அவனை அடித்து சென்று விடுகின்றது பி மகானின் சகையுக்கு ரொம்ப தூரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் போற்று அள்ளி கொண்டு போய் போட்டுது அவனுடைய உடல் இது மாதிரி இஸ்ரா சிறுக்கு வைத்தவன் இருக்கின்றான் அல்லாஹ்க்கு இணை வைத்தவன் அல்லாஹுவை நம்பாதவன் என்று அல்லாஹு தலா குறானிலை சொல்லுகின்றான் முஷிரிக்கு உதாரணம் சொல்லுகின்றான் இப்போ ரசூல்லா இல்லாஸ்லாம் இந்த மேல முதல்ல சொன்ன ஆயத்து இந்த ரெண்டாவது ஆயத்து இந்த ஆயத்தை ஓதிவிட்டு சொல்லுகின்றார்கள் அந்த நிலையிலே வந்த அந்த உயிர் அவனுடைய உடலிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றது அப்போது அந்த ரெண்டு மலக்குகள் வருகின்றார்கள் அவனை உட்கார வைக்கின்றார்கள் மண் ரூக்கன் கேட்குறாங்க அவன் சொல்கிறான் ஹா ஹா லாதிரி எனக்கு தெரியாது அப்படின்னா அது என்ன நீ கேட்கறதே எனக்கு தெரியல அப்படின்னு அம்மா தீனுக்கு அவனுடைய தீன் எதுன்னு கேட்குறாங்க ஹா லாதிரி எனக்கு தெரியாது சரி இந்த மனிதரை பற்றி உங்களு உங்களுக்காக அனுப்பப்பட்ட இந்த மனிதர் நபியாக அனுப்பப்பட்ட இவரை பற்றி என்ன சொல்லுகிறாய் தெரியல யாருன்னு தெரியாது எங்களுக்கு தெரியாது சொல்லுவாங்க இவர் நபி ஒருத்தர் வந்தார்னு சொல்லுவாங்க அதை ப அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்லுவாங்க உன்னை வானூலகத்திலிருந்து ஒரு அசரின் சப்தம் அல்லாவின் புலத்திலிருந்து சொல்லப்படும் அந்த மனிதனை பற்றி அந்த மனிதனுக்காக வேண்டி அன் கதப அப்தி என்னுடைய அடியான் இவன் பொய் சொல்லிவிட்டான் ஆகவே ஃபாஃப்ரிசூஹு மின்னார் இவருக்கு நரகத்தினுடைய வெறிப்பை வெறித்து கொடுங்கள் நரகத்தினுடைய வாசலை திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும் உடனே இந்த ரெண்டும் செய்யப்படும் அந்த நரகத்தினுடைய சூடும் அதனுடைய கடுமையான அந்த ஜுவாலைகளும் குகையும் கரியும் எல்லாம் அங்கே கபருக்குள்ளே வரும் அவனுடைய கபு அவனை நெருக்கும் அவருடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளும் வரைக்கும் வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கக்கூடிய எலும்பு இடப்ப வலப்பக்கம் இருக்கக்கூடிய எலும்பு வலது பக்கம் வரும் வலது பக்கம் இடது பக்கம் வரும் அப்படி அந்த மாதிரி எலும்பு இலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வயத்தி ரஜுன் கபியர்கள் வஜ அப்போ ஒரு ஆள் வருவான் ரொம்ப அறுவருப்பான முகம் தோற்றம் உள்ள ஒரு மனிதன் அருவறுப்பான உடைகளை அணிந்திருப்பான் முன்திணிர் ரொம்ப துர்நாற்றம் உள்ள ஒரு மனிதன் அபிஷித் வில்லதி யசூ ககாதா யோமு கல்லதி குண்ட தோழாய் நீயும் ஒரு நச்செய்தியை பெற்றுக்கொள்வாயாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த உருவம் சொல்லும் நீ உன்னுடைய முகத்தை பார்த்தாலே போதும் வேறு தண்டனையே தேவையில்லை உன் முகத்தை பார்த்தாலே அதான் தண்டனை அவ்வளோ பெரிய இதாக இருக்கு நான் தான் உன்னுடைய கெட்ட செயல்கள் என்று அந்த உருவம் பார்த்து சொல்லும் பவன் சொல்லுவான் யார்பிலா தக்குமி யாமத்தினால் ஏற்படுத்தீராத நான் இதைப்போ எங்கள் வீட்டிலெலாம் சொல்ல முடியாது என்று அந்த மனிதன் சொல்லுவான் என்று ரசூலாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் கபரில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் ஒரு நீண்ட ஹதீசன் சபித்துல்லாஹுல்லாமும் ஈமான் கொண்டவர்களை உறுதியான சொல்லை கொண்டு உலகத்திலும் அல்லாஹல்லா தறிபடுத்தி வைப்பான் ஆஹிரத்திலும் தறுபடுத்தி வைப்பான் என்று சொன்னால் போன வாரம் சொன்னான் ஆஹிரத் என்பதுமன் மாத்த காமத்துஹூ எவர் இறந்து விட்டாரோ அவருக்கு துயாமத்தினால் வந்துவிட்டது மறுமை என்பது அவருக்கு வந்து விட்டதுனர் மறுமையினாலாம் அந்த கேள்விகளும் கேட்கப்படக்கூடிய நாள் அல் அப்படிங்கிறத அர்த்தம் அல்ல மவுத்தான உடனே மறுமை வந்து விட்டது மவுத்து வரைக்கும் துனியா மவுத்து வந்தவுடனே ஆஹிரத்து ஆரம்பம் அதனால ஆஹிரத்துடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் கபூருடைய வாழ்க்கையிலே உலகத்திலே நிலையான சொல் உறுதியான சொல்லா இல்லா இல்லல்லா என்ற அந்த சொல்லை சொல்லி அதன்படி வாழ்ந்திருந்த அந்த மனிதர் ஆகிரத்துடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் அந்த சொல்லை கொண்டே அவர் வாழ வைப்பார் அல்லாஹலா அவரை தறுபடி தரிப்படுத்தி வைப்பான் உறுதிப்படுத்தி வைப்பான் என்று அல்லாஹால சொல்லுகிறார் நீங்க கபருடைய வாழ்க்கை உண்டு கபர் நல்லவர்களுக்கு நல்லது கிடைக்கும் கெட்டவர்களுக்கு கெட்டது கிடைக்கும் தீயவர்களுக்கு தீமைகள் ஏற்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதே போன்று வாழ்க்கை சம்பந்தமாக பல்வேறு விதமான வந்திருக்கின்றன போனவரமே சொன்னோம் எழுபதுக்கு மேற்பட்ட ஹதீசுகள் இருக்கின்றன கபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எழுபதுக்கு மேற்பட்ட ஹதீசுகள் சகையான ஹதீசுகள் எல்லா ஹதீசுகளையும் ஆய்வு செய்து வலமாக்கல் குறிப்பிடுவது பொதுவாக ஈமான் கொண்டும் நல்ல செயல்களை செய்தால் கபருடைய வாழ்க்கையே நல்லது கிடைக்கும் அது பொதுவான விளக்கம் நமக்கு தரக்கூடிய விளக்கம் சில ஹதீசுகளை குறிப்பிடப்பட்ட விஷயங்களை வைத்து மண் அறாத அஞ் எஞ்சூ மின் அதாபில் கபரி கபருடைய தண்டனையை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் நாலு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் நாலு விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்பதாக சொன்னார் பல ஹதீசுகளுடைய தொகுப்பு நாலு விஷயத்தை செய்யணும் நாலு விஷயத்தில் செய்யாமல் இருக்கணும் செய்யப்படக்கூடிய நாலு விஷயம் என்னன்னு கேட்டால் முஷாஃபத்து தொழுகையை நிரந்தரமாக பேணுதலாக மிக சரியாக தொழுது வர வேண்டும் அது ஒன்னே போதும் எல்லாம் சரியாக போயிடும் எல்லா விஷயம் அதுக்குள்ளே வந்துடும் தொழுகையை பேணுதலாக மிகச்சரியாக எல்லா நேரங்களிலும் தொழுது வர வேண்டும் இரண்டாவது சதகா தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் வரலாறு ஜக்காத்து கொடுக்கறதோடு உபரியான தான தர்மங்களையும் செய்ய வேண்டும் கிராத்துல் குரான் குரானை ஓத வேண்டும் அதிகமாக குரான் ஓதிகிட்டே இருக்கணும் கசரத்து அதிகமான தஸ்பியை செய்ய வேண்டும் அல்லாவை ஜிகிர செய்ய வேண்டும் தஸ்பியனால் வெறும் தஸ்பின்னு நடத்தமில்ல அல்லாவை ஜிக்கிற செய்யும் என்று திக்கிறாவது அதிகமாக செய்யும் ஏன்னா குரான் அல்லாஹாலா அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்போ சொல்லுகின்ற ஒரே விஷயம் திக்ரு தான் வதுக்குருல்லாக ஜிக்ரன் கசீரா அதிகமான திக்கிற செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல தொழுகையை நிரந்தரமாக நிலையாக சரியாக பேணுதலாக தான தர்மங்கள் செய்வது குரான் அதிகமாக ஓதுவது அதிகமாக தஸ்மீக செய்வதற்கு செய்வோம் இந்த நாளும் செய்யப்பட வேண்டியவை நாலு விஷயங்களை தவிர்த்திருக்க வேண்டும் செய்யக்கூடாது அல் கிதுபு வல் ஹியானா வல் நமீமால் பவுல் பொய்பேசுவது மோசடி செய்வது கோல் சொல்லுவது சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாமல் இருப்பது நாளையும் விட்டுடம் இது பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியும் லேசாக தெரியும் ஆனால் உண்மையிலேயே இது ரொம்ப கடினமான கஷ்டமான வேலை பொய் பேசாமல் இருக்கணும் விளையாட்டுக்கும் கூட பொய் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அதேமாதிரி மோசடி செய்யாமல் இருக்கணும் மோசடி செய்யாமல் இருக்கணும் யாருக்கும் எந்த விதமான மோசடியும் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த மோசடி என்பது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஏற்படக்கூடிய நிலை பெரும்பாலும் ஏற்படுகின்றன அதில் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி கோல் சொல்லுவது இங்கே உள்ளது அங்கே போய் சொல்வது அங்கே உள்ளது இங்கே வந்து சொல்வது கோல் சொல்வது அவர் உங்களை பற்றி அப்படி சொன்னாருங்க அப்படின்னு அங்கே போய் சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை இங்கே வந்து சொல்வது அதுக்கு கோல் சொல்கிறது நாலாவது சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாமல் இருப்பது ஏன்னா ரசூல் அல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு ஹதீசில் மிக தெளிவாக சொன்னார்கள் ரெண்டு கபர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்க சகாபாக்கள் கூட இருந்தாங்க சில பேர் இந்த ரெண்டு கபர் உடையவர்களும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பெரும் பாவங்களின் காரணமாக அல்ல இந்த ரெண்டு கபரிலே இருக்கக்கூடிய ரெண்டு கபரிலே ஒருவர் ஒரு கபருடையவர் கோல் சொல்லி தெரிந்து கொண்டிருந்தால் வாழ்ந்து கொண்டிருந்தார் இன்னொருவர் சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாமல் சுத்தம் செய்யாமல் வாழ்ந்திருந்தார் இந்த ரெண்டும் பெரும் பாவம் பெரும் பாவத்தின் காரணமாக வேதனை செய்யப்படவில்லை சின்ன பாவம் தான் ஆனால் வேதனைக்கு தகுந்த பாவம் பாருங்க பெரிய ஆச்சரியமாக இல்லையா பெரும் சின்ன பாவம் தான் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெருசாக இருக்குது கபருக்கு தண்ட கபரில் தண்டனை கிடைக்கக்கூடிய பாவம் கோல் சொல்லித் திரிவது ஏன்னா பல குடும்பங்களை கெடுத்து விடக்கூடிய சூழ்நிலை கோல் சொல்லித் திரிவதின் மூலமாக ஏற்படும் மனிதர்களுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்குறது ஊட்டி விடுறது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மனிதர்களை ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட வைக்கிறது அது பெரிய குற்றம் பெரிய பாவம் இன்னொரு வகையில் பெரிய பாவமாக மாறி விடுகின்றது பொதுவாக ஒரு மூமியான மனிதர் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை சேர்த்து வைக்கணும் அதுதான் அவருடைய வேலை ஈமானுடைய வேலையே அதுதான் இஸ்லாக்நாஸ் மனிதர்களுக்கு மனிதர்களை இணக்கமாக்கி வைப்பது அவர்களை ஒருவருக்கொருவர் ஒற்றுமை உள்ளவர்களாக ஆக்கி வைப்பது மிகப்பெரிய காரியம் அது பொய் பேசுவது ஹராம் கூடாது ஆனால் இந்த ரெண்டு பேர்த்தையும் செண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேரை ஒன்றா சேர்க்குறதுக்காண்டி பொய் சொல்லலாங்கிறாங்க ரசூலா சலாஜி பொய் சொல்லியாவது ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்துவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்க கூடாது ரெண்டு மோமீன்கள் பிரிஞ்சிருக்கக்கூடாது சரி அதனால் போ கோல் சொல்லுவதும் இந்த மாதிரி பிரிவினையை உண்டாக்குது சமுதாயத்தில் அதனால் அது கடுமையான குற்றம் அதே மாதிரி சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாமல் இருப்பது ஒரு முஸ்லிமான மனிதர் சிறுநீர் கழித்தால் துப்புரவு செய்யவில்லை சரியாக துப்புரவு செய்யலன்னு சொன்னால் அறவே துப்புரவு செய்யவில்லை அப்படின்னு வச்சுக்கலாம் அது அறகுறையாக துப்புரவு செய்கிறார் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் அவசர அவசரமாக வருவாங்க பேண்ட்டு போட்டிருப்பாங்க அது டைட்டாக இருக்கும் போய் சேஸு பீஷாவுக்கு போவார் அவசர அவசரமாக இருந்து அவசர அவசரமாக ஒடியாறுவார் உடனே கழுவுவார் ஓலி செய்வார் உடனே வந்த வருவார் தொழுவார் போயிடுவார் எல்லாம் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுவார் நிறையா நம்ம பார்க்குறோம் இப்படியே இருந்து வர்றாங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது உகர் தொழ வரு வருவார் பள்ள மட்டுந்தான் தொழுகிறாரு பீஷாவுக்கு போவார் சுத்தம் செய்கிறாரு ஒலி செய்கிறாரு தொழுகிறாரு பத்து நிமிஷத்தில் வெளியே போயிடுறார் எப்படி முடியும் அப்படிங்கிறதே தெரியல சில சில சொன்ன விஷயம் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கு ஹிஷாப் சிறுநீர் கழித்தால் அதில் மூன்று விதமான நிலைகளை கவனிக்க வேண்டும் முதல்ல இஸ்தின் ஜா சுத்தம் செய்தல் சிறுநீர் கழித்து விட்டு கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நடந்து அதனால் அந்த காலத்தில் டேலாக் அட்டின்னு வச்சுருந்தாங்க அதாவது மறைமுகமான மறைவான இடமாக இருந்தால் அதில் எந்திரிச்சு நின்று கொஞ்ச நேரம் கனைத்து சிறுநீருடைய அந்த துளிகளெல்லாம் வெளியாகும் உரைக்கும் நன்றாக கவனித்து அதற்கு பின்னால் அதை தண்ணீரை கொண்டு அல்லது மண்கட்டியை கொண்டு சுத்தம் செய்வதற்கு பெயர் இப்போ இருந்தால் டிஷ்யூ பேப்பரை கொண்டு சுத்தம் செய்வதற்கு பெயர் இஸ்தின்ஜா அப்படின்னு சொல்லலாம் இது முதல் நிலை அப்படி இஸ்தின் செய்த பின்னால் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்ச நேரம் சொன்னால் அவருடைய உடலிலிருந்து சிறுநீர் துளிகள் வருமா வராதா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு அவருக்கு தான் தெரியும் அந்த நேரம் அந்த நேரம் வரைக்கும் காத்திருந்து அதற்கு பிறகு கொஞ்சம் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது இதற்கு பேர் இஸ்திபிரா என்பதாக சொல்லப்படும் முடிஞ்சு இதில் ரொம்ப சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இஸ்திப்ரா என்ற ரெண்டாவது நிலைக்கு பின்னால் ஒளி செய்வதற்காக உட்காடுறார் உட்கார்ந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து பேண்ட்டோ கைலியோ வேஸ்டியோ எதை கட்டி உடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணீரை எடுத்து தெளித்து ஒரு சமயம் ஏதாவது துளிகள் பட்டு இருந்தால் அது சுத்தமாகட்டும் என்பதற்காகும் இதற்கு பேர் இஸ்தின்ஹா என்பதாக சொல்லப்படும் ரசூல்லாய் சல்லா ஹலோ ஒலி செய்யும் போதெல்லாம் இந்த மூன்று வேலையை செய்வாங்க செய்யாமல் ஒளி செய்ய மாட்டாங்க அடிசில் வருது சிலாசில் ஒளிச்செய்யும் போது கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அந்த வேட்டியில் கொஞ்சம் தொழு கொள்வார்கள் ஈஸாரில் தெளித்துக் கொள்வார்கள் யார் செய்கிறாப்போ அப்படின்னா ரொம்ப பேர் தொழுதும் தொழாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த ஏன்னா சிறுநீர் ஒரு துளியோடு தொழுதாலும் தொழுதக்கூடாது உடல்ல பட்டால் உடையில் பட்டால் ஏன்னா வரலது தொழுவதற்கு பரல் உடை சுத்தம் உடல் சுத்தம் இடம் சுத்தம் மூன்று விதமான சுத்தங்கள் தேவை மூணுல ஒரு சுத்தம் இல்லைனாலும் தொழுக கூடாது மன சுத்தம்ங்கிறது தொழுக அல்லாத்தில அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு மன சுத்தம் அது வேற இது வெளிமா வெளி வெளித்தோற்றமான சுத்தங்கள் உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் இது வெளித்தோற்றமான அந்தரங்கமான சுத்தம் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் அது வேற சரி இப்ப ரசூல் அந்த கபருக்கு பக்கத்துல வந்தாங்க சொன்னாங்க இப்படி இதுல ஒருத்தர் கோல் சொல்லி திரிந்தார் இன்னொருத்தர் சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாமல் இருந்தால் ஆகவே இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு பேரிச்சமழிச்சம் மட்டை கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு பச்சை மட்டை கொண்டு வரப்பட்டது தென்னை மட்டமாக தான் இருக்கும் தென்னை கீத் இருக்கு ரெண்டு பக்கம் அதை ரெண்டாக பிளந்தார்கள் இந்த கபுரில் ஒன்றை நட்டு வைத்தார்கள் அந்த கபரில் ஒன்று நட்டு வைத்தார்கள் நட்டு வைத்த பின்னால சொன்னார்கள் இந்த இரண்டு பொருள்களும் இந்த இந்த மட்டை காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இவர்களுடைய வேதனை லேசாக்கப்படலாம் லேசாக்கப்படும் லேசாக்கப்படலாம் அப்படின்னு காயாமல் இருக்கும் காலமெல்லாம் லேசாக்கப்படலாம் என்று சொன்னார் நான் துவாச்சியற நான் லட்டு வச்சுருக்கேன் அல்ல அதை ரசூல்லா சிலாஸ்லாம் செஞ்சது அல்லா அப்படியே உத்தரவுப்படி தான் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் நம்பிக்கை சரி இப்படி இல்லை ஒரு ம பச்சை மட்டையை நட்டு வைத்தால் அவருக்கு வேதனை குறைக்கப்படும் அல்லது வேதனை இல்லாமல் ஆக்கப்படும் மனுஷன் நம்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறாங்க எல்லா தான் வேதனையை குறைக்கிறது கூட்டுறது இல்லாமல் ஆக்கிறது இந்த மட்டை அல்ல மட்டை அதுக்கு ஒரு சபப் அந்த பச்சை மட்டை பச்சை செடி நம்ம இப்போ பச்சை செடிகளை வச்சு நட்டு வைக்கிறாங்க சில பேர் பச்சை செடிகளை நட்டு வைக்கிறாங்க காயாமல் இருக்கும் காலமெல்லாம் காஞ்சி போச்சுனா காயாமல் இருக்கும் காலமெல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அந்த பச்சை மட்டை பொதுவாக முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம் ஒரு இலை மரத்தில் அதனுடைய கிளையிலே ஒட்டி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த இலை தசுமீக செய்கின்றது அது காய்ந்து கீழே விழுந்து விட்டால் தசுபீகை நிறுத்தி விடுகின்றது தண்ணீர் ஓடும் காலமெல்லாம் தசுமீக செய்கின்றது அது நிலையாக நின்று விட்டால் தசுபீகை நிறுத்தி விடுகின்றது அதே போன்று ஒரு பொருள் பச்சையாக இருக்கும் பசுமையாக இருக்கும் காலமெல்லாம் தஸ்மியை செய்கின்றது அது காய்ந்து விட்டால் தஸ்மியை நிறுத்தி விடுகின்றது அதனால் இந்த பச்சை மட்டை காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இது தஸ்மியை செய்கிறது இந்த தஸ்மீகுடைய பறக்கத்தால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வேதனை குறைக்கப்படலாம் என்று ரசூல்லா சொல்லாஸ் இதுலேயும் நிறைய கருத்துகள் இருக்குது கிலோமா இருக்கிற இடத்துல வந்திசுற இடத்துல இது ரசூல்லா சல்லா அலையம் மட்டும் ஹொசூசியா அது எல்லாருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அங்கே நிறைய டிஸ்கஸ் நிறைய விவாதங்கள் இருக்கு ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் ஏன்னா அல்லாஹல்லாவுடைய மானசீகமான மறைமுகமான அறிவிப்பின்படி ரசூல்லா சல்ஹா அந்த மட்டையை வைச்சாங்க அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த விஷயம் கபரில் வேதனை செய்யப்படுகின்றது அதனால் அது குறைக்க குறைக்கிறதுக்காக ஒரு வேலை செய்யலான்னு நம்ம ஒரு ரெண்டு ஒரு பச்சை மட்டை கொண்டு வந்து ரெண்டாக பிச்சு அல்லது பத்து மட்டை கொண்டு வந்து பத்து கபரு நட்டு வச்சா நமக்கு ஏற்படுமா அது மாதிரி நிலை அப்படின்னா சில பேர் அது இல்லை அப்படிங்கிறாங்க சில பேர் ரசோல்லா சலாசலாக பொதுவாக செஞ்சாங்க இது எனக்கு மட்டும்தான் சொல்லலை அதனால கூடும் எல்லாருக்கும் கூட நான் அப்படின்னு சொல்றேன் ஆனால் சரி காயற வரைக்கும் தான் பச்சையா இருக்கிற வரைக்கும் தான் காய கிடையாது அப்படிங்கிற அதுல நிறைய பல விவாதங்கள் இருக்கு இப்ப அங்க ஒரு கபர் உள்ளவரும் கோல் செடி இருந்தார் இன்னொரு கபரில் உள்ளவர் சிறுநீர் கழித்து துப்புரவு செய்யாமல் இருந்தார் அதனால் அது ரசூல்லா சல்லாஸ்ல காட்டப்பட்டது பார்த்தாங்க அதை அதனால் திரு நாலு செய்யப்பட வேண்டியவை நாலு நாலு விஷயங்கள் செய்யக்கூடாதவை நாலு விஷயங்கள் தொழுகையை கடைபிடிப்பது தான தர்மங்கள் அதிகமாக செய்வது குரானை அதிகமாக ஓதுவது அதிகமாக தஸ்மியாக சிக்கர்கள் செய்வது செய்யப்படக்கூடாதவை பொய் பேசக்கூடாது மோசடி செய்யக்கூடாது கோல் சொல்லக்கூடாது சிறுநீர்களித்து துப்புரவு செய்யாமல் இருக்கக்கூடாது இந்த நாளும் செய்யக்கூடாத விஷயம் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடித்தால் ஒரு மனிதருடைய கபருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் கபருடைய தண்டனையை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றார் பொதுவாக இந்த ஆயத்து கபருடைய நினைவை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றது கபர் சம்பந்தப்பட்ட நினைவுகளை அதிகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் மௌத்தை பற்றியுள்ள விஷயம் கபறை பற்றியுள்ள விஷயம் ஆகியவற்றை எல்லாம் நினைவு கூற வேண்டும் நிறைய ஹதீசுகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள் மௌத்தை நினைப்பது எல்லா நோய்களுக்கும் மருந்து எல்லா நோய்களுக்கும் சொன்னால் மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பாவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே மருந்து அதனால நிச்சயமாக நாம் இறந்து விடுவோம் கபூரில் அடக்கப்படுவோம் என்பது உறுதியான விஷயம் அது யாரும் மறுக்க முடியாது அதே எப்படி என்ன ஆதாரம் அப்படின்னா ஆதாரமாக யாரும் கேட்க மாட்டாங்க அதுக்கு நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் மௌத்தாக போயிடுங்க அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு யாராவது எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்குறாங்க குரான் அல்லாஹத்தாலாவிடத்திலிருந்து இறக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் ரசூல்லா சலாஹலா அல்லாவுடைய நபி அப்படின்னா என்ன ஆதாரம் அப்படிலாம் கேட்குறாங்க மௌத்துக்கு மட்டும் யாரும் ஆதாரமே கேட்க மாட்டாங்க யாராவது கேட்குறாங்களா உலகத்தில் நீங்க ஒரு நாளைக்கு மௌத்தா போயிடுவீங்க அதுக்கு என்ன ஆதாரம் என்ன ஆதாரம்னா முன்னாள் மௌத்தா போயிட்டாங்க அதனால மௌத்தை நினைப்பது எல்லா நோய்களுக்கும் அதாவது பாவம் என்ற எல்லா நோய்களுக்கும் மருந்து என்பது ஆசனம் கபருடைய நிலை மௌத் இறந்து விட்டவர்களுடைய ஜனாதாவை பார்க்கும் பொழுது கபருடைய நிலையை நினைக்கும் பொழுதெல்லாம் மனிதனுக்கு பயம் ஏற்பட வேண்டும் சஹாபாக்கள் உஸ்மான் தொகுதி அல்லாஹால அவருடைய சம்பவம் மிக பிரபலமானது கபரை பார்த்தால் தாடி நழையக்கூடிய அளவுக்கு அழுவார்கள் அழுது அழுது கண்ணில் தண்ணி போரா எங்கே போவோம் தாடி வழியாக நனைஞ்சி கீழே ஊற்றும் உங்க யாருக்காவது எனக்காவது வந்துருக்காது கண்ணுக்கிட்ட வந்தாவே பெரிய ஆச்சரியம் அந்த மாதிரி அழுகிறது கிடையாது சரி அவ்வளோ அழுவார்கள் அப்போ கேட்டாங்க ஏன் அப்படி அழுகிறீங்க கபரை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் அழுக அப்படி வருது மற்ற விஷயங்கள் மாஸ்டரை பற்றி அதை பற்றி அதை சொல்லும் பொழுதுலாம் நரகாத்த பற்றி சொர்க்கத்தை இவ்வளோ அழுகிறது இதுதான சொன்னார் ஆகிரத்துடைய மஞ்சில்களிலே தங்கும் இடங்களிலே முதல் தங்கும் முதல் மஞ்சில் கபர் அதுக்கு பிறகு மாஸ்டர் மைதானம் அதுக்கு பிறகு மீசான் என்ற தலாசு அதுக்கு பிறகு சிராத்து முஸ்தகி அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு சிராத்து முஸ்தகம் தாண்டி போய் இருக்க அந்த சொர்க்கத்தினுடைய வெளிப்பகுதி அப்புறம்தான் உள்ளே போகணும் அதெல்லாம் என்ன நிலை ஏற்படும் என்று தெரியாது ஆனால் கபருடைய நிலை இருக்கின்றது அது முதல் மஞ்சில் இதை ஒரு மனிதர் முதல் மஞ்சளிலே வெற்றி பெற்றுவிட்டால் எல்லா மஞ்சள்களிலும் வெற்றி பெற்று விடுவார் அதனால தான் இதை எனக்கு அழுக வருது ரசூல்லா அலுவலர்கள் சொன்னார்கள் அங்க கவுர்ல இந்த மாதிரி இப்ப சொன்ன மாதிரி அந்த ஹதீஸ்ல சொன்ன மாதிரி நீண்ட ஹதீஸ்ல தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றது இது போன்ற விஷயத்திற்குத்தான் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூல்லாய் சலாஹம் ஒரு வாசகத்தை சொல்லி நான் ஒரு தடவை என்பதாக அதாவது அமரபுன் அப்துல் அசீஸ் அமர் அல்லாஹால போன்று நீதியாக ஆட்சி செய்தவர் அல்லாஹுடைய பயம் அச்சம் மிகுந்த ஒருவராக தாபியங்கில் ஒருவராக இருந்தார் அவர் அமரன் அப்துல் அசீஸ் ஒரு நாள் அவர் அதே மாதிரி ஒரு ஜனாசா உடனே சென்றார்கள் அபிரிஸ்தானுக்கு சென்றார்கள் ஜனாசா அடக்கப்பட்ட பின்னால அவர் மக்களோட வராமல் தனியாக அவர் இடத்துக்கு போயிட்டார் கோயில் நின்று அங்கிருந்து அவருடைய அவருடன் இருந்த சில நண்பர்கள் அவரோடு சென்றார்கள் இப்போ அமீருல் மோமினின் அவர்களே நீங்கள் தான் வந்து ஜனாசாவுக்கு பொரு அதாவது அந்த ஜனாசா இன்னும் அடக்கப்படவில்லை அதாவது தொழவைக்கப்படும் கூட இல்லை இப்போ ஜனாசாவுக்கு தொழ வைக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு தான் இவர் தான் அமீர் மோமின்னா ஹரீஃபாவாக இருக்கிறார் அவர் தான் தொழ இருந்து ஆனால் தொழ என்ன பண்ணார் ஒரு பக்கமாக போய் தனியாக நின்றுட்டார் அவருடன் சில நண்பர்களும் போனாங்க கேட்டாங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தானே பொறுப்பு இருக்குது தொலை வேண்டிய பொறுப்பு நீங்கள் பாட்டுக்கு ஜனாஜாவை விட்டு இங்கே திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போது அதில் தொமரப்பி அப்துல்லா அஜீஸ் அவங்க சொன்னாங்க அந்த போன உடனேயே போன உடனேயே அந்த கபரு எனக்கு பின்னால் இருந்து கபரு கூப்பிடுவதை போன்று எனக்கு தெரிந்தது என்னை கூப்பிடுவதை போன்று தெரிந்தது நண்பர்களையெல்லாம் நான் என்ன செய்தேன் என்று என்னிடத்தில் நீ கேட்டுவிடாது என்னிடத்தில் நீ கேட்கக்கூடாதா கேட்கின்றாயா என்பதாக கேட்டார் அந்த சத்தம் வந்தது அது சொல்லியதைப் போன்று எனக்கு தெரிகின்றது ஆம் சொல் என்பதாக நான் சொன்னேன் உன்னுடைய அதாவது நண்பர்களையெல்லாம் நான் என்ன செய்தேன் என்று என்னிடத்தில் நீ கேட்கக்கூடாதா என்று ஒரு சத்தம் கேட்டது ஆம் சொல் என்பதாக நான் சொன்னேன் அப்பொழுது அந்த கபு சொல்லுகின்றது நான் கஃன் துணிகளை எல்லாம் கிழித்து நாசமாக்கிவிட்டேன் அழித்து விட்டேன் ஓ மஸ் ஜுல்ல அபுதான என்னிடத்தில் வந்த உடல்களை எல்லாம் நான் சிதறடித்து விட்டேன் துண்டு துண்டாக ஆக்கிவிட்டேன் தம அந்த எனக்குள்ளே வந்த அந்த உடலுடைய ரத்தத்தை எல்லாம் நான் உறிஞ்சிவிட்டேன் ஓ அகல் துல்லஹ அந்த ஜனாசாருடைய இறைச்சிகளை எல்லாம் நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னது அல்லாஹஸ் அலனி மா சனாய்து லௌசால் அந்த நரம்புகளையெல்லாம் நான் என்ன செய்தேன் என்று நீ கேட்கக்கூடாதா அப்படின்னு கே ஆமாம் சொல்லு என்பதாக நான் சொன்னேன் நான் கபனுக்குள்ளே இருந்த அந்த உடலுடைய உறுப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தினேன் அதனுடைய கைகள் அதனுடைய தோல்புஜம் அதனுடைய மற்ற உறுப்புகள் அனைத்தையும் தனித்தனியாக நான் பிரித்து எடுத்தேன் அதனுடைய கால் முழங்காலை விட்டும் கீழே இருக்கக்கூடிய கணுக்கால் தனியாக கழற்றி எடுத்தேன் அதனை கபு சொல்லுகின்றது முழங்காலை விட்டும் கணுக்காலை தனியாக கழற்றி எடுத்தேன் புஜத்தை விட்டும் கைகளுடைய அந்த கரண்டை கையை நான் கீழாக தனியாக நான் எடுத்து விட்டேன் அதே மாதிரி கரண்டை காலை விட்டும் பாதத்தை நான் பிரித்து விட்டேன் அதாவது என்ன சொல்வது தனித்தனியாக அந்த உறுப்புகளை எல்லாம் பிரித்து எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டேன் அப்படின்னு இந்த கபு சொல்லு இதை கபு சொல்லுவதாக எனக்கு தெரிகின்றது என்னுடைய என்னிடத்தில் சொல்லுது அப்படிங்கிறாரு அப்படின்னா சொல்றது மாதிரி அவருடைய அல்லாவுடைய பயத்தின் காரணமாக இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற அர்த்தம் பிறகு ஒமரமுன் அப்துல்லா அசீஸ் அழுதார்கள் கடுமையாக அழுதார்கள் அழுதுபட்டு சொன்னார்கள் இன்ன துன்யா கலீல் இந்த உலகம் நிலைத்திருப்பது என்பது ரொம்ப கொஞ்சம் ஓ அசீசூஹா ஜலீல் இந்த உலகத்தில் கண்ணியமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் கபருக்கு போனால் கேவலமாகி விடுவார்கள் ஓ அனியூஹா ஃபக்கீர் உலகத்தில் பணக்காரராக இருக்கக்கூடியனா அங்கே போனால் ஃபக்கீர் ஆகிடுவார் ஓ ஷபாபுஹா எஹ்ரம் இங்கே வாலிபராக இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கே கலவனாக போய் கிழவனாகிடுவார் ஓ ஹையுஹா எமித் இங்கே உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய அங்கே போய் மவுத்துங்கிற பேர் வந்துடும் ஃபலா யகுர்ரன்னுக்கும் இகுபாலு மா மரிபதிக்கும் இது பாரிஹா நீங்கள் நன்றாக தெரிஞ்சிருக்கிறீங்க சீக்கிரமாக இந்த உலகம் போய்விடும் கபு வந்துவிடும் அப்படிங்கிறது தெரியும் அப்படி தெரிஞ்சிருக்கிறதுனே இது முன் இது கபரை நோக்கி முன்னோக்கி நீங்கள் போய் கொண்டிருப்பது உங்கள் இந்த உலகத்து உலகம் உங்களை ஏமாற்றிவிடக்கூடாது நீங்கள் கபரை முன்னோக்கி போய் கொண்டிருக்கின்றீர்கள் உலகம் உங்களை ஏமாற்றிவிடக்கூடாது வல் மகரூர் மணிகத்தர் ரபிகா ஏமாற்றப்பட்டவர் என்பவர் யார் தெரியுமா இந்த கபுரையில் கபருடை விஷயத்தை கொண்டு ஏமாந்து விடுகின்றாரே அவர்தான் இதை பற்றி சிந்திக்காமல் ஏமாந்து விடுகின்றாரே அவர்தான் ஐநு சுக்கானுல்லதீனா இந்த உலகத்திலே பெரும் பெரும் பட்டணங்களை எல்லாம் கட்டி அவர்கள் எங்கே போய்விட்டார்கள் அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே பெரும் பெரும் ஆறுகளையெல்லாம் தோண்டி மிகப்பெரிய வசதி செய்து கொடுத்தவர்கள் அவர்களெல்லாம் எங்கே போய்விட்டார்கள் வகரசு அஷ்யாரா உலகத்தினுடைய மரங்களை எல்லாம் நட்டு சோலைகளை சோலை உண்டாக்கி அவர்கள் எங்கே போய்விட்டார்கள் வாசீரா அவர்கள் எல்லாம் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருந்துட்டு போயிட்டாங்க அவர்கள் தாங்கள் உடல் சுகமாக இருக்கக்கூடிய நிலையை வைத்து ஏமாந்து விட்டார்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நிலையை கொண்டு அவர்கள் மனம் மாறிவிட்டார்கள் அதாவது ஏமாந்து விட்டார்கள் ரகி உல் மாசி ஆகவே பாவங்களை செய்து அதன் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு இலக்கானார்கள் என்று ஒரு நீண்ட விஷயத்தை அதில் தமது அப்துல்லா அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றோம் ஆகவே இந்த ஆயத்து கபு சம்பந்தப்பட்ட மவுத்து சம்பந்தப்பட்ட ஏராளமான விஷயங்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக விளக்கங்களை மக்கள் சொல்ல விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்ட எச்சரிக்கை உள்ளதாக இருக்கிறது அந்த இரண்டு விஷயங்களும் நீங்கள் படிப்பினை பெறுவதற்கு போதுமானது ஒன்று பேசக்கூடியது ஒன்றொன்று பேசாமல் இருப்பது ஒன்று நாட்டிக் ஒன்று பேசக்கூடியது இன்னொன்று சாமி வாய் மூடி இருக்கக்கூடியது பேசக்கூடியது குரான் பேசாமல் இருப்பது மௌத் என்பதாக சொன்னார்கள் குரான் பேசிக்கிட்டே இருக்குது நம்மிடத்தில் அதை அது அது நமக்கு படிப்பினை உபதேசம் பெறுவதற்கு அது போதுமானது இன்னொன்று பேசாமலேயே இருக்கின்றது திடீர்னு வந்துடும் அதுதான் மவுத்து அதுவும் படிப்பினை பெறுவதற்கு போதுமானது என்பதாக சுல்லாய் சல்லாசவர் சொன்னார்கள் ஜனாசாக்கள் கொண்டு போகப்படக்கூடிய நேரங்களில் எல்லாம் ரசூல்லா இவ்வளோ இது மாதிரி பல உபதேசங்களை செய்வார் நல்ல மனிதராக இருந்தால் ஜனாசா தூக்கி கொண்டு போகும் பொழுது கத்தி என்னை கொண்டு செல்லுங்கள் சீக்கிரமாக கொண்டு செல்லுங்கள் என்பதாக அது சொல்லும் ஏனென்று சொன்னால் அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை அதனுடைய உயர்வான இடத்தையெல்லாம் ரூஹு போகக்கூடிய நேரத்திலே பார்த்துச்சு அதனால் சீக்கிரமாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லு கெட்ட மனிதராக இருந்தால் யா வைலஹா ஐ நத்தஹ பூனி என்னை எங்கே கொண்டு செல்லுகிறீர்கள் என்று அது கதரும் அந்த ஜனாசா நமக்கு தெரியறதில்ல எல்லா ஜனாசாவுக்குள்ளேயும் இருக்குது அது எந்த ஜனாசவன் தூக்கிட்டு போகிறோமோ அந்த ஜனாசாவுக்கெல்லாம் அது நிலை உண்டு நல்லவராக கெட்டவராக நல்லவராக இருந்தால் அது சொல்லுகின்றது இப்படி கத்தி மூனி கத்திமூனி சீக்கிரம் போ கொண்டு போங்க அப்படின்னு சொல்லு ஏன்னா சீக்கிரம் கொண்டு போனால் அது கிடைக்கக்கூடிய அந்த லாபம் சீக்கிரம் அதே மாதிரி கெட்டதாக இருந்தால் ஐநத்தக பூணி என்னை எங்கே கொண்டு செல்லுகிறீர்கள் யாவை யாவை என்னுடைய நஷ்டமே என்னுடைய கை சேதமே எங்கே கொண்டு செல்லுகிறீர்கள் என்னை என்று கதறுகின்றது அதனுடைய கதறலை அந்த சப்தத்தை மனிதன் ஜின் ரெண்டை தவிர மற்ற எல்லா பொருள்களும் கேட்கின்றன எல்லா பொருள்களும் கேட்கின்றன வலோ சமயின்சான் ல சவைக்க மனிதன் அந்த சத்தத்தை கேட்டால் கீழே விழுந்து மூர்ச்சையாகி மௌத்தாயிடுவோம் அவ்வளோ பெரிய சத்தம் போடுது அது நமக்கு தெரியாது தெரியறதில்லை உண்மையிலே சத்தம் போடுது அதனால் மௌத் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய படிப்பினைக்குரிய ஒரு பொருளாக அல்லாஹால ஆக்கி வைத்திருக்கின்றான் அதை அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றான் ஏராளமான விஷயங்கள் மௌத் சம்பந்தப்பட்ட படிப்படைவர் அந்த காலத்தில் பாருங்கள் நிறையா இது புஸ்தகங்கள் எழுதுனாங்க இப்போ மவுத்து சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை படிக்கிறதே இல்லை இதை போய் படித்தேன் என்னங்க பண்ணுறது படித்தா பயமாக இருக்குது அப்படின்னு இந்த காலத்தில் பாடலாகவே எழுதியிருந்தாங்க ஒரு புஸ்தகம் அதாவது மரண விளக்கம் மனத்தை துளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் புஸ்தகம் மரண விளக்கம் மனதை துளக்கும் அப்படின்னு மரண மரணம் சம்பந்தப்பட்ட மவுத் சம்மந்தப்பட்ட விளக்கத்தை படித்தால் அது மனதை துளக்கும் அப்படின்னு சொன்னால் மனதை தெளிவாக்கிவிடும் அழுக்கில்லாமல் தீமை இல்லாமல் மனித மனதை சுத்தமாக்கி விடும் என்ற கருத்தில் அப்படி எழுதுனாங்க அந்த பாட்டெலாம் அந்த காலத்தில் படிப்பாங்க நிறைய படிப்பாங்க பயான்களில் சொல்லுவாங்க இப்போ பயானில் மௌத்த பற்றி சொன்னால் எப்போ பார்த்தாலும் மௌத்த பற்றியே சொல்லுவாங்க வாழ்றதை பற்றி சொல்லுங்கள் சார்வத பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்றதை பற்றியே சொல்ல முடியும் அல்லாஹித்துலாஹு நாமனு சாபித் என்ற இந்த ஆயத்தின் மூலமாக அவருடைய நிலையை பற்றி விளக்குகின்றான் மூமி மனிதர்கள் அந்த லா இலாக் இல்லல்லா என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் உலகத்திலும் அவர்களுக்கு சிறப்பு கிடைக்கும் ஆசிரியத்திலும் சிறப்பு கிடைக்கும் என்பதை பொதுவாக அல்லாஹு தலா மோமென்களுக்கு சொல்லு நமக்கு படிப்பனையாக சொல்லுகின்றான் ஆனால் அதே நேரத்தில் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு இந்த ஆய திறக்கி வைத்தது அந்த மக்காவாசுகள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு போய்விட முடியாது முடித்து விட முடியாது மறுமை வாழ்க்கை என்று ஒன்று உண்டு அது மௌத்துக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மக்கள் அந்த வரபு நாட்டு மக்களுக்கு குறிப்பாக மக்காவாசிகளுக்கு காப்பியர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான அல்லாஹத்த அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி மக்காவாசிகள் பொதுவாக ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லார சூழலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவே அடுத்த ஆயத்தையும் அல்லாஹத்தால சொல்லுகின்றனர் அலம் தர இளல் நீர் கவனிக்கவில்லையா பார்க்கவில்லையா இளல்லு ஞாபத்த சில மனிதர்களை பார்க்கவில்லையா அல்லாஹுடைய ஞானத்தை அல்லாவுடைய பாக்கியங்களை நிராகரிப்பாக மாற்றிக்கொண்டார்களே அவர்களை நீர் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹத்தேட்கின்றனர் அல்லாஹத்தாவுடைய ஞாமத்துகளை குஃபுராக மாற்றி கொண்டார்களே அவர்கள் மக்காவாசிகள் அல்லாஹத்தாலா ஏராளமான ஞாமத்துகளை அவர்களுக்கு கொடுத்தான் அல்லாஹ் படைத்த ஊர்களிலே உலகத்திலே முதன் முதலாக படைத்த வீடு அல்லா வீடு அல்லாவுடைய வீடு அங்கே இருக்குது அதே மாதிரி மக்கா என்று அந்த நகரம் புனிதமான நகரம் ஹரம் என்று அந்த இடத்திலே இன்னெந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது அது ஹராம் என்பதாக ஆக்கி வைத்த ஒரே நகரம் மக்காவுடைய நகரம் இந்த ஊரில் அப்படி கிடையாது அல்லது எவ்வளோ சொகுசான ஊர்களாக உலகத்தில் இருந்தாலும் கூட நகரமாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு சட்டம் எந்த நகரத்தும் கிடையாது சில வெளிநாடுகள் மேலை நாடுகள்லாம் சொல்கிறாங்க ஃப்ரான்ஸை பற்றி சொல்கிறாங்க அமெரிக்காவை பற்றி சொல்கிறாங்க லண்டனை பற்றி சொல்கிறாங்க அல்லது வேறு ஏதாச்சும் வேறு தற்காலிகமாக உண்டாக்கப்படக்கூடிய சில நகரங்களை பற்றி சொல்லுகின்றார்கள் உலகத்தில் உள்ள எல்லா சுகங்களும் அங்கே இருக்கின்றன உலகத்தில் உள்ள எல்லா கேளிக்கைகளும் அங்கே இருக்கின்றன உலகத்தில் உள்ள எல்லா ஆடம்பரங்களும் அங்கே இருக்கின்றன உலகத்தில் உள்ள எல்லா வசதிகளும் அங்கே இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நகரங்கள் பல இருக்கின்றன உலகத்தில் ஆனால் மக்காவை போல வருமா அந்த மக்காவில் உங்களை குடியிருக்கச் செய்தான் அல்லாஹத்தால் அந்த வீடை வீட்டை உங்களுடைய வீடு என்று சொல்லி கூட்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹத்தாலா இருக்கு அற்புதமான ஜம்சம் நீரை அங்கே கொடுத்தான் அதே அந்த ஊரிலே மிக அற்புதமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹத்தலா ஏற்படுத்தினார் உலகத்திலிருந்து எல்லா மக்களும் அங்கே வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினார் ஹஜ்ஜ் என்ற பெயரால் அதே போன்று அந்த வீடு எப்படிப்பட்டது என்பது நிதர்சனமாக உங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய பாதுகாப்பில் அது இருக்கின்றது என்பதற்காக வேண்டி ரசூல்லாஹ் சல்லாம் பிறப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னதாக யமன் நாட்டிலே இருந்து சன்மா என்ற ஊரிலே இருந்து வந்த அந்த அரசன் அப்ரஹா என்பவன் அதை இடிப்பதற்காக வந்தான் அவனை அல்லாஹால அவனையும் அந்த படையினரையும் சேர்த்து அல்லாஹால அழித்தான் அதற்காக குரானிலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தான் அலந்தர யானை படை உடை அவர்களை நாம் என்ன செய்தோம் உங்களுடைய ரப்பு என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா என்று அல்லாஹா தலா கேட்கின்றனர் அப்படி பாதுகாப்பு அளித்தான் அதற்கு அந்த வீட்டுக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருப்பதை மிக பெருமையாக பேசிக் கொள்ளுகிறீர்கள் நாங்கள் காபாவுக்கு பொறுப்பாளர்கள் என்று சொல்லி கொள்ளுகிறீர்கள் பலவிதமான ஞாபத்துகளை உங்களுக்கு அல்லாஹாலா கொடுத்தால் அந்த ஊரில் ஆனால் அந்த ஞாபகத்தை நீங்கள் எப்படி மாற்றிக்கொண்டீர்கள் சொன்னால் குஃபுராக நிராகரிப்பாக மாட்டிட்டீங்க இதை சொல்லு இந்த ஞாபத்துகளையெல்லாம் சொல்லி காட்டுவதற்கான என்னுடைய தூதரை நான் அனுப்பினேன் மமது சல்லா அலி சொல்லம் அவர்களை அனுப்பினேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அவரை நிராகரித்தீர்கள் அவர் சொன்னதை நிராகரித்தீர்கள் அவர் கொண்டு வந்த வேதத்தை நிராகரித்தீர்கள் அல்லாகவே நிராகரித்தீர்கள் எல்லாவற்றையும் நிராகரித்து குஃபரை நீங்கள் உண்டாக்கி கொண்டீர்கள் என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றார் அலம் தர நீ காணவில்லையா பார்க்கவில்லையா என்று சொன்னால் இந்த கண்ணால் பார்க்கவில்லையா அப்படின்னு அர்த்தம் ஆச்சரியப்பட்டு அல்லாஹால சொல்லுகிறான் ஆச்சரியமான விஷயம் என்ன பெரிய ஆச்சரியம் நீ பார்க்கல அல்லாவுடைய ஞாபத்தை குபுராக மாற்றிக்கொண்டவர்கள் அவர்களை பார்க்கவில்லையா இல்லை இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டால் அல்லாவுடைய ஞாபத்தை குபுராகன்னு சொன்னா ஒரு ஞாபத் கொடுக்கப்பட்டால் அந்த நியமத்துக்கு சுக்குர் செய்யணும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் இங்கே அலந்தர இளல்லதீன பத்தலு ஞாபத்தல்லாஹை குப்புற அல்லாவுடைய நியமத்தை குஃப்ராக மாற்றிக் கொண்டார்கள் நன்றி செலுத்துவதற்கு மாறாக நன்றி கொன்றதாக ஆக்கி கொண்டார்களே அவர்களை நீ பார்க்கவில்லையா அப்படினா நன்றி செலுத்துவதற்கு பதிலாக நன்றி இல்லாத தன்மை உடையவர்களா நன்றி கொன்றவர்களாக ஆக்கிவிட்டார்களே ஆகிவிட்டார்களே நன்றி கொன்றதாக மாற்றி விட்டார்களே அவர்களை நீ பார்க்கவில்லையா என்றார் அப்ப அலம்தியாமத்தல்லாய் அப்படிங்கிறதுக்கு சுக்குர ஞாபகத்தி இல்லாய் அல்லாவுடைய ஞாபத்துக்கு செய்வதை நிராகரிப்பாக மாற்றிக் கொண்டார்கள் அவர்களை நீர் பார்க்கவில்லையா என்பதம்பந்தப்பட்ட ஹரம் எல்லையிலே எல்லை அது ரொம்ப உயர்வானதாக புனிதமானதாக அல்லாஹத்தாலா ஆக்கி வைத்திருப்பது மட்டுமல்லாமல் எல்லாத்தை விட மிகப்பெரிய ஞானத்தாக அல்லாஹத்தாலா குரானை உருளினார் குரானை சொல்லி காட்டுவதற்கு ரசூல் சல்லல்லா அலி சுல்லாமல் நபியாக எழுப்பினார் குரானை விட பெரிய நியமத்தேது ரசூலை விட மிக பெரிய நியமத்தேது அல்லாஹ் ரசூலை விட அல்லாஹத்தாலா அனுப்பிய பொருள்களிலே ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அவர்களை விட குரானை விட பெரிய நியமத்தேது கிடையாது அவ்வளோ பெரிய நியமத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அந்த நியமத்துக்களை எல்லாம் அந்த நியமத்துக்களை எல்லாம் நீங்கள் நிராகரித்து விட்டு நன்றி கொன்றவர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தாலா ஆச்சரியப்பட்டு அதை சொல்ல சொல்லுகிறாங்க அலம் தர நபியைல்லா சல்லா அலுவலுமர்களை பார்த்து சொல்லுகின்றான் அலம் தர நபியை நீங்கள் பார்க்கலையா என்ன ஆளுக என்ன மனிதர்கள் இவர்கள் அல்லாவுடைய ஞாபத்துகளை எல்லாம் நிராகரிப்பாக மாற்றிக்கொண்டார்கள் அல்லாவுடைய ஞாபத்துக்கு சுக்குர் செய்வதற்கு மறுப்பாக மாற்றமாக அவர்கள் அதை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹல்லா சொல்லுகின்றனர் அது அதன் காரணமாக அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாவுடைய ஞாபத்தை மறுத்ததின் காரணமாக வெகு சில காலங்களிலேயே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் நுபுவ நபிப்பட்டம் ஏற்பட்ட பின்னால பதிமூணு வருஷம் அக்காவில் இருந்தாங்கிற சுல்லா செலி அடுத்த பதினாலாவது வருஷத்து ஆரம்பத்தில் மதியனாக போயிட்டாங்க பதினைஞ்சாவது வருஷத்துடைய ஆரம்பத்தில் மதிர்போர் ஏற்பட்டது யார் யார் மறுத்தார்களோ நிராகரித்தார்களோ அவர்களே மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த பதிர்போரிலே கொல்லப்பட்டார்கள் இவர்கள் நன்றி கொன்றதற்கு ஞாபத்துகளுக்கு மாற்றம் செய்ததற்கு ஒரு தண்டனையாக அல்லாஹத்தாலா பதில் போரை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் வந்த போர்கள் எல்லாம் அதே மாதிரி எல்லா போர்களிலும் பெரும்பாலும் ஒரு சில போர்களில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பட்டன இருந்தாலும் காபிர்களுக்கு தோல்விதான் அதில் எல்லா எல்லா இடத்திலும் அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது இது அவர்கள் நன்றி கொன்றதின் காரணமாக ஏற்பட்ட தண்டனை என்பதை அல்லாஹத்தாலா குறிப்பிடுகிறது என்று அலி ருதி அல்லாஹாலா விளக்கம் சொல்லுகின்றார் எப்படி ஒரு விளக்கம் சொல்லுகின்றார் இந்த ஆயத்து பதருடைய போரிலே கொல்லப்பட்டவர்கள் சம்பந்தமாக இறக்கப்பட்டது என்பதாக இபுனு ஜரீர் அத்தா இபுனு எஸ்ஆர் போன்ற பெரும் மேதைகள் எல்லாம் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அதாவுடைய ஞாபத்து அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் கலக்ககம்லாஹ் அல்லாஹல்லா அவர்களை மனிதனாக படைத்தான் ஏன்னா படைப்புகள் எத்தனையோ இருக்கின்றன மனிதனாக படைத்தது மிகச் படைப்பு எல்லாத்தை விட வாஸ்கரமும் ஹேரமா அவர்களை ஹரம் என்ற அந்த பூமியிலே குடியிருக்கச் செய்தான் யுஜ்மாயில் ஐ சவராத்துக்குள் ஷெய் உலகத்தில் உள்ள எல்லா பல பழ வகைகள் பல பல்வேறு விதமான பொருள்கள் எல்லாம் அந்த உலகத்திற்கு அந்த ஊருக்கு கொண்டு வரப்படக்கூடிய சூழ்நிலை அல்லாத்தெல்லாம் ஏற்படுத்தினான் ஒரு பொருள் விளையிறதே இல்லை அங்கே எல்லா பொருளும் கிடைக்குது அங்கே விளையிற கூட கிடைக்காது நம்ம ஊரில் பார்க்க முடியாத வாங்க முடியாத பொருள்கள் எல்லாம் பழங்கள் எல்லாம் பொருள்கள் எல்லாம் அங்கே கிடைக்கிது இல்லையா அஞ்சுக்கு சென்றவங்களுக்கு தெரியும் யுலே சபராத் எல்லா பொருளும் அங்கே கொண்டு வந்து குவிக்கப்படுகின்றன யானை படையினரை அவர்களை விட்டு அல்லாஹல்ல தடுத்து பாதுகாத்தான் அவருடைய அவர்களை கிவாம பைத்திகி தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பாளராக பொறுப்பாளர்களாக அவர்களை அல்லாஹத்தலா ஆக்கிறான் அபுவாபரி தன்னுடைய ரிசுக்குடைய வாசல்களை அவர்களுக்கு மிக விசாலமாக ஆக்கி வைத்தான் வி ஈ லாஃபிம் கோடை காலம் மழை காலம் ஆகிய காலங்களிலே அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் செய்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சம்பாதித்து கொண்டு வருவதற்கு அந்த பயணத்தை அல்லாஹால லேசாக்கி வைத்தார் லி இலாஃபி குரைஷ் என்று அல்லாஹத்தாலா அந்த ஆயத்தில் குரைஷிகளுக்கு அல்லாஹால இலாஃப் ஒரு அனுசரணையான மன நிம்மதியான மனமுகந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹத்தால் ஏற்படுத்தி வைத்தான் என்று அது அர்த்தம் அது குறைஷ் குறைஷுகளுக்கு ஏற்படுத்திய அஷிதா இவ் சைஃப் கோடை காலத்திலும் மழை காலத்திலும் கோடை காலத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பயணத்திலே ஒரு அரு அருமையான சூழ்நிலை அல்லாதத்தால் ரொம்ப இன்பமாக இருக்க பயணம் இனிமையாக சென்று வந்தார்கள் நம்ம இப்போ எப்படி ஃப்ளைட்டில் போனால் அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போனால் எப்படி இனிமையாக இருக்குதோ அதைவிட இனிமையான ஒரு பயணத்தை அவர்களுக்கு அல்லாஹால உண்டாக்கி வைத்தான் என்று அந்த ஆயத்தில் அல்லாஹா சொல்வார் சல்லா அலை நாம் சி எம் முஹம்மது சல்லா அலை அவர்களே அவர்களுடைய இனத்திலிருந்தே அந்த ஊரிலிருந்தே அல்லாஹால நபியாக ரசூலாக உண்டாக்கி வைத்த அனுப்பி வைத்தான் எத்லுவாலேஹிம் ஆயாத்திஹி தன்னுடைய ஆயத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு அவர் ஓதி காட்டுகின்றார் ஓதி காட்டினார் வயகிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் வை முகல் கித்தாபிமா வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்பிக்க கூடியவராக இருந்தார் மற்ற எல்லா மனிதர்களையும் எல்லா மனிதர்களும் இவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவங்கதான் அந்த காலத்தில் மக்காவாசிகள் ராஜாவாக இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் இவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி நிறைய ஞாபகத்துகளை அவர்களுக்கு கொடுத்திருந்து அந்த ஞாபகத்துகளுக்கு இவர்கள் மாறு நிராகரித்தார்கள் ஆது முகமதன் சல்லாஹ் அலி வல்லம் முகமது சல்லா அலிவல்லாம் அவர்களை பகைத்துக் கொண்டார்கள் இவர்கள் அமா அலுதா நேர்வழிக்கு பகரமாக குருட்டுத்தன்மையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அதன் காரணமாக அவர்கள் ஏழு ஆண்டுகள் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டார்கள் முன்னால் உள்ள ஆயத்தில் விளக்கம் சொன்னோம் ஏழு ஆண்டு பஞ்ச ஏற்பட்டது செத்த பிணங்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை அல்லாத்தால் அவர்களுக்கு ஆக்கி வைத்தார் பஞ்சம் ஏற்பட்டது ஓ உசிரூ அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஓ குத்திலூ கொல்லப்பட்டார்கள் பதிலுடைய நாளிலே மற்ற நாளிலே ஓ சாரு பெரிய கண்ணியவான்கள் நாம் தலை பெரிய கண்ணியவான்கள் பெரும் தலைவர்கள் என்பதாக மார்தட்டி கொண்டிருந்த அவர்கள் மிக கேவலமானவர்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாவுடைய நியாமத்துக்கு மாற்றம் செஞ்சால் அந்த மாதிரி நிலை ஏற்படும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சுனாமி புயல் அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்துச்சு போச்சுச்சு இதோட முடிஞ்சு போச்சு இனிமேல் மழை வராது அப்படின்னு சொன்னார் நாலு நாளைக்கு முன்னாள் அப்புறம் பார்த்தா இன்னொரு புயல் வந்துச்சு அப்புறம் மழை பெய்யுது இப்போ சொல்கிறேன் நேற்று இன்னைக்கு சொல்கிறேன் இன்னொரு புயல் வந்திருக்குது அதனால மழை இன்னொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மழை அல்ல மழைங்கிற பேரால வரக்கூடிய தண்டனை நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கேன் நியமத்து எல்லாம் கொடுத்த நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் நன்றி செலுத்து அமல் செய்யணும் நன்றிங்கிறது மூன்று வகை நம்ம நாவினால் சுக்குர் செய்வது அலமந்தில்லான்னு சொல்வது செய்யறது குரான் ஓகே இதெல்லாம் நாவினால் செய்யக்கூடிய சுக்குர் நாக்கு நாள் செய்யக்கூடிய சுக்குருக்கு முன்னால் கல்வினால் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்திருக்கின்றான் நான் இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லா எனக்கு ரொம்ப ஆக்கியம் செய்திருக்கின்றான் என்று நினைக்க வேண்டும் பிறகு நாவினால் சொல்ல வேண்டும் பிறகு உடல் உறுப்புகளினால் அமல் செய்ய வேண்டும் சுக்குர சுக்குர கல்வி சுக்ரலிசானி சுக்குர ஜவாரிகை என்பதாக மூன்று வகையான சுக்குர்கள் பலதெல்லாம் சொல்லியிருக்கோம் இது மூன்று சுக்குர்களும் இருக்கிறது இங்கே மக்காவாசிகளை குறித்து அல்லாஹாலா சொல்லுவது அவர்களுக்கு மட்டுமென்ற அர்த்தமல்ல நமக்கு அது படிப்பினையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதையும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் என்ஷா அல்லா ஞாபகத்து சம்பந்தமாக இன்னும் பல விளக்கங்கள் இருக்கின்றன அடுத்த பயானில் இது சம்பந்தமாக விளக்கங்கள் சொல்லப்படும் எனவே அல்லாஹாலா கொடுத்த ஞாமத்துகள் ஏராளமாக இருக்கின்றன அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முன்னால் உள்ள ஆயத்தின்படி அவருடைய வாழ்க்கையை ஆகிரத்துடைய வாழ்க்கையை நினைத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்குரிய தோஃத்தை அல்லாஹாலா மனைவருக்கும் தந்துருள்வார்கள்